ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமையன்பர்களே தர்மயே வக்தோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரட்சித தர்மத்தை கடைப்பிடிப்பவனை தர்மம் என்றென்றும் பாதுகாக்கும் விருப்பு வெறுப்பற்ற முறையான சீரிய வாழ்க்கையே தர்மம் எனப்படும்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 வழங்குகிறது மன தெளிவையும் மன உறுதியையும் மன வலிமையையும் மனதை ஆளும் தன்மையையும் அறந்தான் அருள்கிறது முரையான வாழ்க்கை முரையே அறம் என்று கூறியிருக்கிறோம் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டு நமது விருப்பு வெறுப்புகளை அறவே விட்டுவிட்டு அறத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து தர்ம அறம் வளர்க்கும் நம்பிகளாக வாழ வேண்டும் அறத்தில் நிலை வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மனதை வசப்படுத்தி மனதை பண்படுத்தி மனதை வெல்லும் அற வாழ்க்கையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரக்ஷிதா தர்மஹா ஏவ இரட்சதி